இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு இந்திய குடியரசு தின விழாவை ஒன்று என்ன ப்ரோக்ராம் வேலைக்கிழமை குடியரசு தினம் வருது இல்லையா அப்படியே ஒரு லீவ் போட்டுட்டோம்னா சனி ஞாயிறு சேர்ந்தாப்ல ஊருக்கு போயிட்டு வரலாம் இருக்கும் உங்களுக்கு பரவாயில்லப்பா சொந்த ஒரு பக்கத்தையே இருக்க அப்படியே போயிட்டு வந்துடுங்க நீ என்ன பண்ண போற கேசவா என்ன கொடியரசு தினம் ஏதாவது போடுவாங்க அப்புறம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக என்ன சொல்லி மாசங்கிட்டு பேசாதம்மா அப்புறம் மேனேஜர் டாக்டர் கிட்ட அப்பாயிண்ட்மென்ட் இருக்கே কই சொல்லிட்டேன். அப்படியே அதுதான் என்ன வரச் சொன்னாரா? ம் ரொம்ப நேர ஆச்சு. ஒரு டீ குண்டர் சொல்லமா? லంచ్ வேற கிட்ட வருதியா? அட ஆமா केशव ரொம்ப டைம் ஆச்சு. லంచ్ டைம் வேற வர போதே. நீ டீ குட குடிக்கல. சீக்கிரம் வா நசெல். என்ன ரஞ்சிண் மேடம் நாளைக்கு எங்க ஷாப்பிங் போறீங்க? நாங்கக்கla 5ஆம் தேதிக்குள்ள எல்லா ஷாப்பிங்கும் முடிஞ்சிரும். ப எல்லாமே கார்டு பேமென்ட் தானே மேடம்? கார்டு பேமென்ட்டாலோ கார்டல கேஷ் இருக்கனூல ராகவன் சார். ஆமா ஜல்லிக்கட்டு பிரச்சனை என்னச்சே. ஜல்லாம் விட பத்தி தெரிஞ்சிருக்கு ஆனா நான் தான் நீங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சிக்கலே உட்காந்து போரடிச்சு போச்சு இப்படி வந்துட்டு போனா கொஞ்சம் போது பிள்ளை கிட்டி கொடுக்க வாங்கி சாப்பிடுங்க சேர்ந்தாப்ல லீவை போட்டு எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்து நான் நான் நான் நாளைக்குறம்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு மா இந்த ஒரு நாளாவது போராடிக்கிட்ட இருக்குற ராணுவ நாம நன்றி கடன் செலுத்தறோம் அது எப்பவுமே இந்த ஒவ்வொரு நாள் ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் எல்லாத்துக்கு எல்லாரும் வந்து தேசிய கொடி ஏத்தி மரியாதை செலுத்துறாங்க சுதந்திரன் போராட்ட தியாகியை பத்தி எல்லாரும் கலந்துரையாடும் அடேய் என்ன எப்படா லீவு கடிக்கணும் அவ வந்து காத்துக்கிட்டு இருக்கான் மனசு வச்சா நம்ம ஆபீஸ்ல கூட குடியரசு தினம் கொண்டாடலாம் எப்படி நம்ம ஆபீஸ்ல பண்ண முடியும் நீங்களெல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஏற்பாட்ட நான் பண்றேன் நம்ம மேனேஜரையே பேசுவோம் ஆயிரத்தி எப்படி லட்சமாக்குறது லட்சத்தை எப்படி கோழிகளாக்குறது இதெல்லாம் பேசுவாரு ஆனா நம்ம நாட்டு வரலாறை பத்தி அவருக்கு என்ன தெரியும் தனது அனுபவங்களையும் நமது நாட்டு சுதந்திரத்திற்காக நடந்த போராட்டங்களையும் நம் வந்து இனி நாட்டிற்காக நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை அருமையாக எடுத்துரைத்த சிறந்தாழ்ந்து எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நமது அலுவலக சார்பா எல்லாருக்கும் இனிய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அலுவலகத்திலையும் நாம இன்னைக்கு கொடி ஏற்றி தேசிய கொடிக்கு மரியாதை செய்து இந்த குடியரசு தினம் கொண்டாடி இருக்கிறோம் சொன்னால் அதுக்கு காரணமாக இருக்கிற நமது நண்பர்கள் மாரியண்ணன் கேசவன் அப்துல்லா மற்றும் மல்லிகா ஆகியோருக்கு முதற்கண் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன் சும்மா கிடைச்சதில்லை இந்த சுதந்திரம் அந்த தியாக சீரல்களை பற்றியெல்லாம் மாரியண்ணே தன்னுடைய குடியரசு தின வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க இந்த சுதந்திர இந்தியா வந்து பல்வேறு மாகாணங்களாக சிதறி கிடந்துச்சுது இந்த சிதறி கிடந்த இந்தியாவை ஒருங்கிணைச்ச பெருமை வந்து இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலேயே அம்பேத்கர் தலைமையில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் எழுதணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சமர்ப்பிச்சாங்க அப்போ அன்னைக்கெல்லாம் நாம குடியரசு தினம் கொண்டாடி அதாவது நவம்பர் இருபத்தி ஆறுல குடியரசு தினம் கொண்டாடி இருந்தாலும் நாம் குடியரசு தினத்தை ஜனவரி இருபத்தாறு தான் கொண்டாடுறோம் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் லாகூரில் ஒரு மாநாட்டு நடந்துச்சுது அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கூடிய ஏத்தி வச்சுட்டு காந்திஜி உரையாடினார் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் நாம் நம் உரிமைகளைத்தான் பிரிட்டிஷ்காரன் இருந்து போராடி பெற்று ஆனால் இன்று முதல் நம்மளுடைய எண்ணம் எல்லாம் பரிபூர்ண சுதந்திரம் அப்படிங்கிறது வேண்டும் முதல் இந்தியா இருபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண நாள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படிங்கறதுனால நம்ம குடியரசு தனத்தை அந்த நாளை நினைவு நவம்பர் இருபத்தி ஆறிலே தயாரான அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஜனவரி இருபத்தாறாம் நாள் வந்து அங்கீகரித்தாங்க இவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நம்ம நாட்டுடைய சுதந்திர தினத்தையும் குடியரசு அப்படி கொண்டாடும் போது மாறி மாதிரி குறையறைகளுக்கு நம்மளால்தான் நம்ம சந்ததிகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்குற நண்பர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் வந்தே மாதரம் மலேசியா கவேந்திரன் கேசவனாக சென்னை அரவிந்த் மல்லிகாவாக விருதுநகர் அமுதா மாரியாக புதுக்கோட்டை நவபதுடன் சசிகுமார் ரஞ்சனியாக திருச்சி சுபிக்ஷ ராகவனாக மேனேஜராக சாமி கதை வசனம் பிரியன் புதுக்கோட்டை இசை தினேஷ் பாபு அமைப்பில் உதவி இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது நற்றினை வழங்கிய நாட்டுக்காக ஒரு திருவிழா